வணக்கம் நற்றினையின்ூற்று அறுபத்தி ஐந்தாவது செய்தி சேவை நவம்பர் எட்டு இரண்டாயிரத்தி ஐப்பசி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் வியாழக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் சே சஜிகுமார் தமிழக செய்திகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலு குறைந்து விட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது தேவேந்திரர் மகன் என்று பெயரிட்டால் படம் ஓடும் வேறு பெயரிட்டால் அத்திரைப்படம் முடங்கும் எனவும் மக்கள் நீதிமய்ய கட்சித் தலைவர் கமலஹாசனுக்கு புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி எழுதிய கடிதத்தில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் பண நடவடிக்கையில் மூன்றாம் ஆண்டு தொடக்க முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டம் வரும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவகரசர் தெரிவித்துள்ளார் சர்க்கார் படத்தின் பேனரை கழித்ததாக எழுந்த புகார் தொடர்பாக தாக்கப்பட்ட வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர் தூக்கிட்டு நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார் தமிழகத்தில் விதிமுறைகளை மீறி பட்டாசை வெடித்ததாக தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மீது காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்துள்ளனர் வளைகுடா நாடுகளில் தினமும் பத்து இந்தியர்கள் உயிரிழப்பதாகவும் அவர்களின் உயிரை காக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இந்திய செய்திகள் மத்தியில் ஆளும் மோடி அரசு விவசாயிகளுக்காக செயல்படுத்தி வரும் பயிர் காப்பீடு திட்டம் ரஃபேல் போர் விமான கொள்முதல் ஊழலை காட்டிலும் மிகப்பெரியது என்று மூத்த பத்திரிகையாளரும் வேளாண் ஆர்வலருமான பி சாய்நாத் பகிர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார் உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஹரிதுவாரில் ஓடும் கங்கை நதியில் தசரா முதல் தீபாவளி வரை நீர்வரத்து குறைக்கப்பட்டது ரூபாய் பதினெட்டு கோடி பணத்தை சட்டவிரோதமாக பெற்ற வழக்கில் பாஜக முன்னாள் அமைச்சரும் பெல்லாரி சுரங்க அதிபருமான ஜனார்தன் ரெட்டி தலைமறைவாகியுள்ளார் என்று கர்நாடக போலீசார் தெரிவித்துள்ளார் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய வந்த பெண் பக்தர் மீது தாக்குதல் நடத்திய இருபத்தி ஒன்பது இளைஞரை போலீசார் கைது செய்தனர் தீபாவளியை ஒட்டி சென்னையில் மாலை நான்கு மணிக்கு குறைவான காற்று மாசு அதற்கு பின் அதிகரித்ததாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது ஆன்லைனில் விற்கப்படும் பொருட்களில் ஐந்தில் 1 போலியாக உள்ளதாக ஆய்வொன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மேற்கொண்ட அமைதி காக்கும் நடவடிக்கைகளில் இந்திய ஆயுதப்படைகளின் பங்களிப்பை கண்டு உலகமே பாராட்டியது என்று எல்லை வீரர்களுடன் தீபாவளியை கொண்டாடிய பிரதமர் மோடி புகழாரம் சூட்டினார் வட இந்திய மாநிலங்களில் மூட நம்பிக்கையால் தீபாவளிக்கு ஆந்தைகள் பழிதரப்படுவது அதிகமாகி வருகிறது அஇ்தான் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையில் முதல் முறையாக அமெரிக்காவுக்கு குடியேறிய பெண் ஒருவர் இடம்பெற இருக்கிறார் மத்திய ஆப்பிரிக்க நாடான கேமரூனில் பள்ளிக்கூடத்திலிருந்து தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட எழுபத்தி மாணவர்கள் அனைவரும் விடுவிக்கப்பட்டுள்ளனா் அமெரிக்காவில் பிரதிநிதிகளுக்கான இடைத்தேர்தலில் டிரம்பின் குடியரசுக் கட்சி சரிவை சந்தித்துள்ளது கடந்த அக்டோபர் மாதத்தில் பாகிஸ்தானில் ஆயிரக்கணக்கானோர் வங்கிக் கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டு ஏராளமான பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக பாகிஸ்தானிய அரசு அதிகாரிகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் சரக்குகளை ஏற்றிச் சென்ற ரயில் ஒன்று ஒட்டுநர் இல்லாமலேயே தொன்னூற்று கிலோமீட்டர் தொலைவுக்கு பயணித்த ஆச்சரிய சம்பவம் ஆஸ்திரேலியா நாட்டில் நடைபெற்றது பாரம்பரிய இனிப்பு பண்டத்தை யார் அதிகம் சாப்பிடுவது என்ற போட்டியில் கலந்து கொண்ட ஐம்பத்தி ஆறு வயதான புகழ்மிக்க குத்துச்சண்டை வீரர் ஒருவர் மூச்சு திணறி உயிரிழந்த சம்பவம் அர்ஜென்டினாவில் நடைபெற்றது இலங்கை நாடாளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக தினேஷ் குணவர்தன பதவியேற்றுள்ளார் இதனிடையே ரணில் விக்ரமசிங்க கட்சியைச் சேர்ந்த இரண்டு எம்பிக்கள் கைது செய்யப்பட்டதால் பதற்றம் அதிகரித்துள்ளது ராஜபக்சேவை இலங்கையின் பிரதமராக ஏற்க முடியாது என்று இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் கரு ஜெயசூர்யா தெரிவித்துள்ளார் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்க எலக்ட்ரிக் வாகனங்களை ஊக்குவிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது பொதுத்துறை வங்கியான எஸ்பிஐ பதினோரு வாரக்கடன் கணக்குகளை விற்பனை செய்ய உள்ளது இதன் மூலம் ரூபாய் ஆயிரத்தி கோடியை வசூலிக்க திட்டமிட்டுள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஆன்லைன் ஏலமுறையில் இந்த கணக்குகள் விற்கப்பட உள்ளன பொதுத்துறை வங்கிகளுக்கு மத்திய அரசு அறிவித்த மூலதனத்தில் இரண்டாம் கட்ட வழங்கல் இந்த மாத இறுதிக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பாக நிதி அமைச்சகத்திற்கு மீது தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானிடமிருந்து கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்து கொள்ள இந்தியா உள்ளிட்ட சில நாடுகளுக்கு மட்டும் அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது இந்நிலையில் ஈரானுடன் டாலரில் வர்த்தகம் செய்ய முடியாது என்பதால் இந்தியா ரூபாயில் வர்த்தகம் செய்ய தயாராகி வருகிறது தாராள மயமாக்கல் கொள்கையை கடைபிடித்ததால் இந்தியா உள்ளிட்ட ஆசிய நாடுகள் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளன என்று அரவிந்த் பனகரியா குறிப்பிட்டுள்ளார் ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒருமுத்து சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் இதுபோல் பல தரமான ஒலிக்கோப்புகளை தினம்தோறும் கேட்டு சுவைக்க டபிள்யூ என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் விளையாட்டுச் செய்திகள் இந்திய பேட்ஸ்மேன்களை விரும்பாமல் வெளிநாட்டு வீரர்களை விரும்பும் ரசிகர்கள் இந்தியாவில் வசிக்கத் தேவையில்லை என்று சர்ச்சைக்குரிய வகையில் கருத்து தெரிவித்த இந்திய அணியின் கேப்டன் விராட் கோலியின் பேச்சுக்கு நெட்டிசன்கள் கடும் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர் பந்தை சேதப்படுத்திய குற்றச்சாட்டில் ஒராண்டு கிரிக்கெட் விளையாட தடை விதிக்கப்பட்ட முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் டேவிட் வார்னர் பான்கிராப்ட் ஆகியோர் மீதான தலையை இரத்து செய்ய ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் தீவிரமாக பரிசீலனை செய்து வருகிறது ஒரே ரன்கள் விளாசி புதிய லிஸ்ட் ஏ கிரிக்கெட் உலக சாதனையை நியூசிலாந்தின் ஜோ கார்டர் ஏற்படுத்தியுள்ளனர் மாரி இரண்டு படத்தில் ஆராத்து ஆனந்தி என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார் சாய்பல்லவி ஏ ஆர் முருகதாசின் ட்ரேட்மார்க் படம் சர்க்கார் என பாராட்டியுள்ளார் மகேஷ் பாபு தலைவா மெர்சல் உள்ளிட்ட படங்களை தொடர்ந்து சர்க்கார் படமும் அரசியல் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது சர்க்கார் படத்தில் அரசை விமர்சிக்கும் வகையில் உள்ள காட்சிகளை படக்குழுவினர் நீக்க வேண்டும் என அமைச்சர் கடம்பூர் ராஜு மிரட்டல் விடுமுறையில் பேசியுள்ளார் பேட்ட திரைப்படம் இரண்டாயிரத்தி பொங்கலை முன்னிட்டு ஜனவரி பத்தாம் தேதி வெளிவரும் என கோலிவுட் சினிமாவட்டாரங்கள் தகவல்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி